ம் பிரித்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நமயூத்தமியமோஜச புஷாமிச்சோஷி சர்வா சோமோ ர காம்விஷ காம் ஆஷ காம் சொன்ன பூமி பூமியை பிருத்திவீம் ஆவிஷ்ய அந்த பூமியில் நுழைந்து ஓஜசா ஓஜசான்னு சொன்ன பலத்தினால வலிமையினால பூதானி இந்த பிரபஞ்சத்தை தாரையாமி தாங்குகிறேன் அந்த ஓஜஸ் பலம்ங்கிறது என்னதுன்னா ஓஜோபலம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஓஜஸ் சொன்ன விருப்பு வெறுப்பற்ற ஆதிசங்கரர் சொல்லுகிறார் காமராக விவர்ஜிதம் பலம் காமன்னு சொன்ன பேராசை ராகம்னா பெரும்பற்று ஆ பேராசை பெரும்பற்று இல்லாத வலிமைதான் உண்மையான வலிமை இந்த ஓஜஸ் பற்றி வேதம் நிறைய உபதேசம் செய்கிறது அதுதான் இறைவனுடைய வலிமை எவனொருவன் பேராசை பெருங்கோபத்தை பெரும் பற்றை விட்டு வலிமையோடு இருக்கிறானோ அவனுடைய வலிமை இறைவனுடைய வலிமைக்கு நிகரானது இது இடையிலே நாம் சிந்திக்கிற விஷயம் இங்கே பகவான் சொல்லுவது அகம் ஓஜசா நான் ஓஜ சக்தியுடன் காமாவிஷ்ய ஆவிஷிய பூமியினுள் நுழைந்து பூதானி பூதானின்னா இந்த உயிர் கூட்டங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை பூமியை தாங்குகிறேன் எதனால இந்த வலிமை மிக்க வலிமை மிக்க இந்த பூமியானது அதாவது குர்வி அப்படிங்கிற ராதிசங்கரர் குர்வின்னு சொன்னா வெயிட்னு அர்த்தம் இந்த பூமியினுடைய பாரம் எவ்வளவு இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது இது கீழே விழாம ஒரு திட்டமிட்ட முறையில ஒரு ஒழுங்குபாட்டில் ஹார்மோனியில கீழவிழாமியாம் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இறைவன் இந்த பூமியை தாங்குகிறார் எல்லா கோளங்களையும் தாங்கிக் அந்த கிராவிடேஷன் சொல்றோமே புவி ஈர்ப்பு சக்தி பூமியை அந்த ஆதார சக்தியாக இருந்து கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல ரசாத்மகா சோமோ பூத்வா சர்வாக ஓஷதீஹிச்ச புஷ்ணாமி சோமன் சொன்ன சந்திரன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அசைகின்ற அசையாத உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றையுமே இறைவன் தாங்குகிறார் இந்த நெல் கோதுமை முதலானவைகளெல்லாம் காரணம் சந்திர பகவான் சோமன் ரசாத்மகா சோமஹா பூத்வா அந்த சந்திரனுடைய ஒளியால் தான் நமக்கு நரிஷ்மெண்ட் வருகிறது சூரியனும் அதற்கு காரணம் தான் இங்க முக்கியமா சந்திரனை சொல்லுகிறார் இரண்டுமே நமக்கு தேவை நமது வாழ்க்கைக்கு ஆக சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் நேரடியாக படுகின்ற சூரிய ஒளி மறைமுகமாக சந்திரன் மூலமாக படுகின்ற சூரிய ஒளி தான் நம்முடைய உணவு பொருள்களுக்கெல்லாம் காரணம் நம்முடைய நரிஷ்மெண்ட் உடம்பில் இருக்கிற சத்து இருக்கே அதுக்கு சத்து உணவு சத்து அந்த சந்திரனுடைய அருளால் தான் ஏற்படுகிறது ரசாத்மகா சோமோ பௌத்வா அந்த உடலிலே சத்து இருக்கின்ற தன்மையை உடைய அதை கொடுக்கின்ற சந்திரனாக இருந்து சர்வாகா ஓஷதீகி எல்லா விதமான உணவுப் பொருள்களையும் புஷ்ணாமி புஷ்டி உள்ளதாக ஆக்குகிறேன் அதனுடைய அந்த சத்து மயமாக அந்த உணவு சத்து மயமாக இருந்து அவைகளெல்லாம் வலிமை மிக்கதாக நல்ல நரிஷ்மெண்ட் உடையதாக நான் பண்ணுகிறேன் என்று இங்கே பகவான் உபதேசம்